விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு விசுவாசத்தின் விந்தைஸ்டிக் வாசிக்க வேண்டிய பகுதி அப்போ சிலர் பதினாறாம் அத்தியாயம் இருபத்தி வசனம் முதல் முப்பத்தி மூன்றாம் வசனம் வரை நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் சடுதியிலே சிறைச்சாலையின் அடித்தளங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டன எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று சிறைச்சாலைக்காரன் இத்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதைக் கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டையத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான் பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் தான் இருக்கிறோம் என்றான் அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு சொல்லி உள்ளே ஓடி நடு நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அவர்கள் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான பெற்றார்கள் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே முப்பத்தி ஓராம் வசனம் அப்போ 16 பதினோ பதினாறு முப்பத்தி ஒன்று கர்த்தராகிய கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் பிலீவ் ஆன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் யூ வில் பி சேவ் அண்ட் யுவர் என்டயர் ஹவுஸ் ஹோல்ட் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தை பறைசாற்றினதற்காய் பவுலும் சீலாவும் சிலையில் அடைக்கப்பட்டனர் சிறைச்சாலை அவர்களது விசுவாசத்தை அழிக்க முடியவில்லை தொழுமரத்தில் மாட்டப்பட்ட கால்களுடன் நள்ளிரவிலும் ஜபித்து தூயவரை துதித்து புகழ்ந்தார்கள் திடீரென்று பூமி அதிர்வு சிறைச்சாலையின் அடித்தளங்கள் அசைந்தன கதவுகள் திறந்தன அனைவரின் கட்டுகளும் தெரித்தன கட்டப்பட்டிருந்தவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள் என்று எண்ணி தற்கொலைக்கு முயன்றான் சிறைச்சாலைக்காரன் நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என்ற பவுலின் வார்த்தைகள் அவனை நடுநடுங்க செய்தன தீபங்களை கொண்டு வர சொல்லி ஓடி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்தான் ஐயா மாறே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு பவுலும் சீலாவும் அளித்த உடனடி பதில்தான் இன்றைய மனப்பாட வசனம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவை விசுவாசி ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என் பாவங்களிலிருந்து விடுதலை பெற வழி என்ன என்று இதயத்தின் ஆழத்தில் இன்றும் குமரிக்கொண்டிருப்போர் கோடிக்கணக்கானோர் சன்மார்க்க வாழ்க்கை ரட்சிக்கும் என்று எண்ணி ஏமாந்து போவோர் எண்ணற்றோர் தான தர்மங்கள் செய்தும் பயனில்லையே என்று புலம்புவோர் பலர் தலங்களுக்கு சென்று தரிசிப்பதினால் பாவம் நீங்குமோ என இயங்குவோர் ஏராளம் கவலை வேண்டாம் உங்கள் உள்ளத்திற்கு உவகையூட்டும் ஒரே பதில் திருமறை நான் தரும் ஒரே பதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் கிறிஸ்து இயேசுவின் சீடர்கள் அவர் அற்புதம் செய்கிறதை பார்த்து கொண்டிருந்தனர் வெளி இழந்தோர் பார்வையடைகின்றனர் காது கேளாதோர் கேட்கின்றனர் பேச இயலாதோர் பேசுகின்றனர் தொழுநோயாளி சுகமடைகிறான் திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கிறான் ஐந்தப்பும் இரண்டு மீன்களை ஐயாயிரம் பேர் சாப்பிட்டும் பன்னிரண்டு கூடைகள் மிச்சம் சீடர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை இத்தகைய அற்புதங்களை போல தாங்களும் செய்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் ஆனால் செய்வது எவ்வாறு ஆண்டவரே கடவுளுக்கேற்ற செயல்களை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் வினவினர் அரிய காரியங்களை எளிமையாய் சொல்லுகிறதே ஆண்டவர் இயேசுவின் பனி சிறப்பு அதுவே அவரது ஞானம் அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா கடவுளை அனுப்பியவரே நீங்கள் விசுவாசிப்பதே கடவுளுக்கேற்ற செயல் யோவான் ஆறு இருபத்தி பதில் ஆணித்தரமான பதில் விசுவாசத்தின் மாட்சியை வெளிக்காட்டும் பதில் ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கும் ஆழமாய் ஆராய்ந்து ஆராய்ந்து துருவி பார்க்கிறோம் என்று சொல்லும் இறைவ நிபுணர்களுக்கு இது சாதாரணமாய் தெரியலாம் பெரியமானவர்களே ஆழமாய் போகிறோம் என்று உயரங்களுக்கு செல்ல நாம் தவறிவிட்டோம் குளோரோபின் குளோரோஃபாம் என்று நாம் அந்த ஆப்ரேஷனுக்கு முன்பதாக மயக்கம் இருந்து கொடுப்பார்கள் அல்லவா அந்த மயக்கம் மருந்த சக்தியை கண்டுபிடித்தவர் சார் ஜேம்ஸ் சிம்சன் என்பவர் அவருடைய சாட்சியை நான் வாசிக்கிறேன் நான் ஒரு கொடும் பாவி இயேசு கிறிஸ்து எனது இரட்சகர் இதுவே எனது கண்டுபிடிப்புகளிலெல்லாம் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இந்த வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே அருமையான சகோதரிகளே நீங்கள் ரீர்களா நீங்கள் ரால் அது உங்களுக்கே தெரியும் இன்னொருவர் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்ற கேள்வி இன்று உங்களிடத்தில் வரும் பொழுது எவ்வித தயக்கமும் உடனே ஆம் என்று நீங்கள் சொல்ல முடியாவிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அதையும் இதையும் செய்து நீங்கள் உங்களை குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை வேதம் தரும் பதில் எளிய பதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் ஏசு கிறிஸ்துவே உங்கள் பாவங்களுக்காக சிலுவைகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மறித்தார் என்று விசுவாசியுங்கள் அவரே உங்களுக்கு பதிலாக பிராய சித்த பலியானார் என்று நம்புங்கள் அவரே விண்ணக தந்தையானவர் ரட்சிக்கப்படுவதற்காக நமக்கு நியமித்த ஒரே வழி என்று ஒத்துக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக உங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொள்ளுங்கள் பாவ வாழ்க்கைக்கு மறுப்பு சொல்லுங்கள் பழைய வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லுங்கள் ஆண்டவரே இந்த நிமிடம் முதல் நான் உமது பிள்ளையாக விரும்புகிறேன் உமது குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக மீட்பராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை என்னுடைய பிள்ளையாக்கும் என்று சொல்லி ஒரு சிறிய ஜபத்தை வேண்டலை ஆண்டவருக்கு நீங்கள் ஏறிடுங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அதே நொடிப்பொழுதிலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் உங்கள் ஆத்துமை மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் வேறு எந்த வழியிலும் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே இதோ ஏசு கிறிஸ்து தருகிற இலவசமான ரட்சிப்பு உங்களுக்கு நேராக நீட்டப்படுகிறது விசுவாச கரத்தை நீட்டி பெற்றுக்கொள்வீர்களா தீர்மானம் உங்களுடையது மகாபிரிய தேவனே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இது எங்களுக்கு ரட்சிப்பின் நாளாய் இருக்கிறதற்காக நாங்கள் உண்மை சோத்திருக்கிறோம் மிகப்பெரிய நற்செய்தியை கர்த்தாவை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபிக்காய் துதிக்கிறோம் இதுவரை ரட்சிப்பு நிச்சயம் இல்லாமல் அங்குமிங்குமாக இரட்டை நினைவுகளால் அலசடிப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் இந்த வேளையிலே கர்த்தாவே நீர் அவர்களுக்கு மனம் நீர் கற்றளையிடுவீராக ஆண்டவரே அவர்கள் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவ தங்கள் சொந்த இரட்சியராக ஏற்றுக்கொள்ள ஆவியானவரே நீர் அவர்களுக்கு ஒத்தாசை புரிவீராக இந்த வேளையிலே தங்கள் இருதயங்களை திறந்து நம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சிகராக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் நீர் வாக்கு பண்ணி இருக்கிறபடியே செய்வீராக எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் துதி கண உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தில் பிதாவே ஆமே